আলহামদুলিল্লাহিল্লাযী হাদানা লিহাযা ওয়া মা কুন্না লিনাতাদিয়াল্লাহি লাহালা আল্লাহু আল্লাহুম্মা সাল্লি আলা সাইয়্যিদিনা ওয়া নাবিয়্যিনা ওয়া মাওলানা মুহাম্মাদিন ওয়া আলা আলি সাইয়্যিদিনা ওয়া নাবিয়্যিনা ওয়া মাওলানা মুহাম্মাদিন তবারাক ওয়া সাল্লাম আলাইহি মা বা'দ ইনদাবর মাক্কায় আল্লাহু বিআররা আলাইহি நேற்று நாம் நிறைவு செய்த இடம் நபியவர்கள் எதிரத் செய்து மதீனாவிற்குள் வருகிறார்கள் அண்ணலார் நபியாக அனுப்பப்பட்ட பதினாலாவது வருஷம் ரபீருல் கப்பல் மாதம் பிறை நாள் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றிட்டு பின்னாலுக்கு வரவேற்புகளுக்கு குடும்பமும் ஹிஜரத் செஞ்சு வர்றதுக்கு முன்னால நபி தங்குனது அபு ஐயபுல் அன்சாரி ரதியும் வீட்டில் பின்னால் பலவிதமான நிகழ்வுகள் நடக்கிறது அதே சில இப்படி வருகிறது அனசுடைய தாயார் அன்னை உம் நடி வர்றான் தன்னுடைய பத்து வயது மகன் அனச கூப்பிட்டு சின்ன பிள்ளை அனச கூப்பிட்டு வர்றான் வந்து சொல்லுவாங்க அல்லாஹன் திருத்துதரே மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களும் ஏதாவது ஒரு அன்பளிப்பை உங்களுக்கு தர்றாங்க இப்போதைக்கு என்னை தர்றதுக்கு எதுவுமே இல்லை அதனால என்னுடைய மகன் அனஸ் இவரை நீங்கள் பணியாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய மகன் அனச நம்பிக்கை வகுப்பு செய்யப்பட்ட மாதிரி இவரை நீங்கள் உங்களுடைய ஹாதிமாக பணியாளராக வைத்துக் சொல்லி கொடுத்தாங்க பத்து வயசுல நபிக்கு பத்து வயதில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் அடுத்து பத்து வருஷம் கழிச்சு நபி மௌத்தாகிறது வரைக்கும் நபி கூடையே தன்னுடைய நேரத்தை முழுவதுமாக செலவு செஞ்சாங்க அதற்கு அரசியல் ஆகும் அவங்களுக்கு பேரே நபியினுடைய பணியால் என்று பெயர் எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு தர்மத்தில் நபி அவர்களுக்கு மதீனாவில் இருக்கிற ஒரு தையல்காரர் ஹையாத் விருந்துக்கு சொல்லியிருந்தார் குஹாரியில் ஒரு ரத்தீஸ் நபி அவங்க விருந்துக்கு போகும்போது அனசும் கூடவே போனாங்க பாத்திரத்தில் எதையோ தேடி தேடி எடுத்தாங்க நான் என்னன்னு கவனிச்சேன் இந்த சால்லாவில் கறியும் சொரக்காயும் கலந்து போடப்பட்டுருந்து சொரக்காய நபி தேடி எடுத்தாங்க நபியை என் வாழ்நாள் முழுவதும் அந்த உணவை என் வாழ்நாள் முழுவதும் விரும்புகிறவனாக மாறிவிட்டேன் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு நபியை முழுக்க முழுக்க அனிச்சையான செயல்களில் கூட நபியை நேசித்தார்கள் ஒரு தடவை நபி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் தாயார் வந்து நபியை பார்த்து யார் அசூல் அல்லா அரசும் ஹாதிமுக உங்களுடைய தனியாளர் உங்களுடைய தோழர் அரசுக்காக நீங்க துவாங்க நபி ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரம் நபி இப்படி துவா செஞ்சுட்டாங்க அல்லாஹே அரசு வாழ்நாள் அவருடைய அயாத்தை நீட்டி கொடு அவருடைய குழந்தைகள்லையும் அவருடைய பொருள்லையும் வறக்கச் துவா செஞ்சுட்டாங்க மனசுரதிலால் வவாத்தாகும்போது அவங்களுக்கு வயசு நூத்தி மூணு அவங்களுடைய குழந்தைகளின் எண்ணிக்கை பல குறிப்புகள் இருக்கிறது அதிகமாக சொல்லப்படும் குறிப்புகள் எண்பது குழந்தைகள் எழுபத்தி எட்டு ஆண் மக்கள் ரெண்டு பெண் மக்கள் எண்பது குழந்தைங்க மனசிறதி பயிரும் எல்லாருடைய தோட்டமும் வருடத்திற்கு ஒரு முறை விளைந்தால் என்னுடைய தோட்டம் வருடத்திற்கு இரண்டு முறை அறுவடை செய்வேன் தூதரின் துவாவுடைய தாயார் ஒப்படைச்சாங்க நீங்க அதுக்கடுத்து அந்த மதீனாவினுடைய புவியியல் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா நபி வரும்போது இந்த மதீனத்து மக்கள் பூர்வீக மக்கள் வந்து அரபியர்கள் அவங்க ரெண்டு கோஷ்டியா இருந்தாங்க வெளியில இருந்து குடியேறியவர்கள் கூட்டம் புறநகர்ல மதினாவுக்கு வெளியில ஒரு இடத்துல இருந்தாங்க வருகைக்கு பின்னால் உள்ளூர் மக்கள் ரெண்டு டீம் முழுக்க முழுக்க பெரும்பாலானவர்கள் நவியனுடைய தலைமையை ஏற்று ஈமானோடு வந்துட்டாங்க யூதர்கள் கடைசி வரைக்கும் ஈமான் போட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி யூதர்கள் ஒரு கட்டுரை படிச்சி அஞ்சுல உலகம் முழுவதிலும் இஸ்லாத்தை தவறாக புரிய தருவதற்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரித்து இஸ்லாமியை பற்றிய தவறான பொய்யான தகவல்களை கொடுக்கக்கூடிய இஸ்லாமத்திற்கு புறம்பாக எதிர்ப்பாக செயல்படுகிறது இது உலக மகா யூனிவர்சிட்டி எகிப்தில் இருக்கக்கூடிய அல்சிட்டி நடத்திய ஆய்வின் முடிவு இந்த பத்தாயிரத்துல பெரும்பாலான வலைதளங்களை நடத்துபவர்கள் யூதர்கள் ஆனால் இஸ்லாமியனுடைய உண்மையான தகவலை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நடத்தப்படுகிற அதிகாரப்பூர்வமான வலைதளங்கள் அன்றைய ஆய்வின்படி முன்னூறு வலைதளங்கள் பத்தாயிரத்துக்கு முன்னூரும் பார்த்துக்கோங்க இந்த முன்னூரும் கூட இவற்றுள் பெரும்பாலானது தனி மனிதர்களால் நடத்தப்படுவது இயக்கங்களால் அல்ல தனி இது ரெண்டாயிரத்தி அஞ்சினுடைய ஆய்வின் முடிவு கடும் வந்துச்சு நபி வந்த உடனே அப்துல்லாஹிபு சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி அவங்க முஸ்லிமா மாறிடுறாங்க இப்போது முஸ்லீம் அல்ல வேகத்தை நன்கு கரைத்து குடித்தவர்கள் யூதர் அவர்கள் வருகைய கேள்விப்பட்டே தூதர் நடந்தது முதல் நாள் அப்துல்லா தேடி வந்தார் வந்த உடனே நபியை பார்க்கிறார் தான் படித்து வைத்த அடையாளங்கள் எல்லாம் நபியினுடைய மேதிக்கு உருவத்துக்கு பொருந்துதான் பார்க்கிறாரு தான் படித்ததெல்லாம் கச்சிதமா இருக்க இரண்டாவது நபியிடம் வந்து பேசி பார்க்கிறார் முதல்ல சொல்றாரு உங்கள்ட நான் சில சந்தேகங்களை கேட்கிறேன் அந்த சந்தேகங்களுக்கு பதில் ஒரு நபிக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க நபியா நிச்சயமா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு மூணு கேள்வி கேட்கிறாரு மூணு கேள்விக்கும் தெளிவான பதில் சொன்னாங்க நபியும் உடனே கையை புடிச்சு முஸ்லீமா மாறிட்டாரு அவர்கள் அல்லாஹுடைய தூதரி என்பதை நான் தீர்மானித்து விட்டேன் ரபியிட்ட நான் கேட்ட வார்த்தை என்னான்னு கேட்டீங்க உணவு வழங்குங்கள் இணைந்து வாழுங்கள் மக்கள் எல்லாம் ஆழ்ந்திருக்கும் இரவிலே நீங்கள் இறைவனை வணங்குங்கள் ஜன்னத பிசலாம் சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியா நீங்க போய் சேரலாம் நாங்கள் ாலும்ட கவிதையை சுவைக்கும் சுவைராக இருந்திருக்கிறார் கவிதை சுவைஞர் அவர்கள் நபி அவர்களுடைய பல வார்த்தைகளிலே சொல்ல போனால் மனித அறிவினால் கோர்வை செய்ய முடியாத அந்த அஞ்சு சொற்றொடரையும் ஐந்து வாக்கியங்களை நன்றாக பாருங்கள் முதல்ல சொல்லுவாங்க வாசகத்தை ாலும்லத்தை எனக்கு நபி பேசுகிற வார்த்தைக்கு நபி சொல்லுகின்ற அரபு பதத்திற்கு பாரம்பரியமான அறவைகளை மண்டிச்சுக்குவாங்க நபியினுடைய வார்த்தை அப்துல்லா சலாம் அவங்க வந்து நபியினுடைய கரத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க நபி வந்த முதல் நாள் நடந்தது சொல்லிட்டு சொல்றாங்க யார சூழலா இன்னல் இந்த யூத கூட்டம் இருக்கிற இது எல்லை மீறி வரம்பு மீறி அடுத்தவர்களின் மீது அவதூறு செய்யும் கூட்டம் நான் முஸ்லீமாக மாறிட்டேன்னு தெரிஞ்சா என் மீது இல்லாத கொல்லாததெல்லாம் சொல்லி என் மேல அவதூறு செஞ்சிருவாங்க அதனால நான் ஒரு வழிமுறை சொல்லித்தரேன்னு அவங்களே ஒரு வழிமுறை சொல்லி தந்தாங்க அந்த ஏற்பாட்டின்படி நபி அவர்கள் அப்துல்லா அஹிம் சலாம் இஸ்லாமான தகவலை வெளியிடாம சில யூதர்களை அழைத்து விட்டாங்க கூப்பிட்டாங்க யூதர்கள் நபியினுடைய அழைப்பை ஏற்று வந்தாங்க அப்போ உடனே அப்துல்லா அஹிமல் சலாமும் வந்தாங்க நபி கேட்டாங்க இவர் அப்துல்லா அஹிம் சலாம் உங்களவர் தானே அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க உடனே வந்தவங்க நன்கு கற்று தேடியவர் அவருடைய தந்தையும் கற்று தேடியவர் எங்களிலேயே தலை சிறந்தவர் அவர் அவருடைய தந்தையும் அப்படித்தான் இருந்தார் எங்கள் கூட்டத்து தலைவர் அவர் அவருடைய தந்தையும் தலைவராகவே இருந்தார் ரொம்ப புகழ் உடனே அதில் கூட்டத்தில் இருந்து ஒருத்தர் சொன்னார் அந்த நிலையை விட்டு அவர் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அப்படியெல்லாம் அவர் வரமாட்டாரு எங்களுடைய யூதர் அப்படியெல்லாம் வரமாட்டாரு பதில் சொன்ன உடனே அப்துல்ல சொன்ன உடனே ஒரு நிமிஷம் தான் அடுத்த செகண்டே எங்க கூட்டத்திலேயே ரொம்ப மோசமான ஆளுந்தால்தான் இவங்க அத்தாவும் அப்படித்தான் இருந்தாரு இவருடைய தகப்பனால மோசமான ஆளுதான் அப்படியே வாங்கி போட்டாங்க ரபிசல்லா அலிசலத்துக்கு யூதர்களோடு நடந்த முதல் அனுபவம் இது முதல் முதல் முதல் நாள் அனுபவம் யூதர்கள் ஏற்று சொற்பமானவர்கள் மிக குறைவானவர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தார் இந்த மதீரத்து மக்கள் தான் பூர்வீக முழுவதுமாக வந்து போனோம் இஸ்லாத்துக்கு வந்தது சார் அப்படியே நாட்கள் உருண்டோடுகிறது ரபிள் மாசம் வர்றாங்க சில காலங்கள் கடந்து அந்த வருடத்தினுடைய ஷாபான் மாதம் ஒன்றாக மாற்றப்பட்டாவதுக்காவ வாழ்ந்த காலம் எல்லாம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவு என்ன சொன்னால் ஏற்கனவே வாங்கிக்கிறோம் எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடாது முடிஞ்சப்பங்க பதில் தாக்குதல் அந்த உத்தரவு நமக்கு இன்னும் தரப்படவில்லை அந்த வேலையை செய்ய முடியாது அடிச்சா வாங்கணும் மறுத்து பேசக்கூடாது ஒன்னாவது வருடம் ஷாபான் மாசம் முஸ்லிம்களுக்கு எதிர் தாக்குதல் மறுத்து தாக்குதல் செய்வது அனுமதிக்கப்பட்டது ரெண்டு விஷயம் எதிர் யுத்தம் என்பது அனுமதிக்கப்பட்டது கடமையாக்கப்படவில்லை இரண்டாவது அறிஞர்கள் சொல்லுவார்கள் இந்த அனுமதி என்பது பொது அனுமதி அல்ல மதீனாவுக்கு வந்த முஸ்லீம்கள் மதீனாவிலே இருக்கிற முஸ்லிம்கள் தேவைப்பட்டால் மக்க வாசிகளை மட்டும்தான் தாக்கலாம் எல்லாத்தையும் தாக்கக்கூடாது இது பொது அனுமதி அல்ல புரைசுகளுக்கு மட்டும் தரப்பட்ட சட்டம் இது உடனே ஷாபான் மாசம் இந்த சட்டம் வந்த உடனே இந்த வருஷம்ல இருந்து ஷாபான் வரைக்கும் ஒரு வருஷ காலத்தில் சுமார் ஏழு எட்டு சந்திப்புகள் நடக்குது ஏழு சந்திப்புகள் மதுர போர் இஸ்லாமத்தின் என்றாலும் கூட மோதல் நிகழ்ந்த முதற் இதுக்கு முன்னால போருக்கான ஆயத்தங்கள் போருக்கான தயாரிப்புகள் உராய்வுகள் பல நடந்திருக்குது இது ஒரு வருது மக்கத்தில் மக்காவ முஸ்லிம்களை இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள் முகமது நபிக்கு பின்னாலே இருக்கிறவங்க கோழைகள் பாவில்லை செஞ்ச மறு தாக்குதல் செய்யணும் சுமார் ஒரு வருஷ காலம் வெறும் அனுமதியா மட்டும் இருந்தது இரண்டாவது வருடத்தினுடைய மாதம் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான மாதம் இன்னொரு உத்தரவு கொடுக்கப்பட்டது நபி மக்காவில் குடியிருந்த காலம் எங்க தொழுதாலும் மக்காவில் இருக்கிற பைத்துள்ளாவை முன்னோக்கி தொழுவாமி இன்னைக்கு நாம முன்னோக்கி கிபாவா ஏற்று தொழுகிறது மாதிரி உலகத்துல எந்த பகுதியில உலகத்தின் எந்த மூளை முக்குகள்ல தொழுகை நடந்தாலும் திமிழா திசையாக முன்னோக்கப்படுவது கதா உடைய திசையை நாம மேற்கு முன்னோக்குறோம்னு சொன்னா நமது நாடு மக்களிலிருந்து கிழக்கை இருக்கிறதுனால நாம மேற்க முன்னோக்குறோம் மக்களிலிருந்து தெற்கை இருக்கிற வந்து வடக்க முன்னோக்குவாங்க காவத்துள்ளாவே முன்னோக்க வேண்டும் நபிவர்கள் மாதங்கள் எதிர் திசையில் இருக்கிற பாலஸ்தீனத்தில் இருக்கிற முகத்தி தொழுங்க பாலஸ்தீன இருக்கிற பைத்துசம் ஏன் மாற்று உத்தரவு ஏன் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது வரலாற்றிலே பல காரணங்கள் சொல்லப்படுகிறது நபிவர்கள் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து சுமார் பதினாறு அல்லது பதினேழு மாதங்கள் முகத்தஸ் இருந்தாங்க வருஷம் ஷாபான் மாசம் இது மாற்றப்படுது இனிமேல் பைத்துல் முகத்தஸ் முன்னோக்க கூடாது காபாவை பழையபடியே முன்னோக்கி தொழுங்க பழையபடியே காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்க இதில் பலவிதமான கருத்து சரசலப்புகள் வந்தது ஒரு முறை பேசும்போது யூதர்கள் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க எங்களுடைய கிபிலா பாலஸ்தீனத்தினுடைய ஜெருசலத்திலே இருக்கிற பைத்துஸ் எங்களுடைய கிபிலா தான் பூர்வீக கிபிலா அதனால தானே வந்தவுடனே நீங்களே அதை முன்னோக்கி இப்போ உங்க வசதிக்காக மாத்திக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க அதை முன் வச்சுதான் அல்ல ஆயத்தை இறக்கி வச்சா துன்யாவுல உருவாக்கப்பட்ட முதல் ஆலயம் முதல் பள்ளி காவத்துள்ளான்னு நல்லா சொன்னாங்க அது தொடர்பாக நான் சில தகவல்களை சொல்லி இருக்கிறேன் எப்போது உருவானது என்று வரலாறு சொல்லும் போது இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது மனித இனம் படைக்கப்படுவதற்கு ஆண்டுகளுக்கு முன்னரே மலற்கே இரண்டாவதா உண்டான பள்ளிவாசல் எதுன்னு கேட்பாங்க முதல் பள்ளிவாசல் பள்ளிவாசல் எது நபி சொன்னாங்க இரண்டாவதாக உருவான பள்ளிவாசல் முகத்தஸ் சொல்றமே ஜெருசலத்தில் இருக்கிற அந்த பள்ளி வாசல் சஹாபாக்கள் கேட்டாங்க இந்த இரண்டு பள்ளி வாசல்கள் இடைவெளி எவ்வளவு வைத்துல்லா உருவாகி எவ்வளவு காலம் கழிச்சு பைத்துல் முக்கத்தஸ் உருவாச்சு நிறைய சொன்னாங்க நாற்பது வருஷம் கழிச்சுன்னா மனித இனம் படைக்கப்படுவதற்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே காபத்துல்லா உருவாயிருச்சுன்னு சொன்னா சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வைத்துல் முக்கத்தஸ் உருவாயிருச்சு இரண்டாயிரம்ளுக்குண்டாவதுபான மாசத்துல தான் முஸ்லிம்களுக்கு யுத்தம் செய்வது கடமையாக்கப்பட்டதும் இரண்டாவது வருடத்தினுடைய ஷாபான் மாசம் யுத்தம் செய்வது கடமையாக்கப்பட்டு விட்டது ஏக ஆனந்த ஏக குஷி அதற்கு அப்புறம் மாதத்திலே ஒரு மோதல் நடக்கிறது நமக்கு தெரியும் பதிரு போர் பதிர்போருடைய வரலாறு நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அதை நாம் இப்போ விரிவாக குறிப்பிட வேண்டிய தேவையில்லை பதிருப்போர் நடந்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதற் காரணம் முதல் மாதத்தில் தான் ரமதான் மாசத்துக்கு முதல் மாதத்தில் தான் இப்ப தான் யுத்தம்ங்கிறது முஸ்லிம்களுக்கு கடமையாகவே ஆக்கப்பட்டிருக்கு கடமையாகவே ஆக்கப்பட்டிருக்கு பதிருப்போர்களத்தில் நடந்த பல குறிப்புகள் இரண்டாவது வருடத்தினுடைய ரமதான் மாதம் பிறை பதினேழிலே பிறை பதினேழிலே பதிருப்போர் நடந்தது அன்று வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளிக்கிழமை விடிந்தால் வெள்ளி இரவெல்லாம் கம்மியா இருக்கிறாங்க தேவையான ஆயுத பலம் அறவே இல்லை எதிரி படை எண்ணிக்கையில் கடுமையான எண்ணிக்கை சுமார் ஆயிரம் வீரர்களை விட அதிகமா இருக்கிறாங்க தேவையான எல்லா ஆயுத பலமும் இருக்குது அவங்களுடைய கருத்துப்படி இன்றோடு முஸ்லீம்களை நாம் அடியோடு முடிசாய்க்கிறோம் இருந்தாட்டம் படையும் எதிர எதிர்த்தெதிர்த்து சமீர் ஒரு கொஞ்ச இடைவெளியில தான் தங்கி இருக்கிறார் இரவெல்லாம் தொழுகையிலே அழுது கொண்டிருந்தார்கள் அங்கே இரவெல்லாம் ஒரே கூத்தாட்டம் ஒரே குடி காலையில அதிகாலையில் நடந்து போறது வரலாற்றிலே இப்படி சொல்லப்படுகிறது ஒரு கணிப்பாக சொல்லுவதாக இருந்தால் தோன்றிய நேரத்திலிருந்து யுத்தமே முடிஞ்சு போச்சு அபுலா பதில் பொருள் முஸ்லிம்களுக்கு கொடுத்த வெற்றியின் அளவு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியின் வெற்றியின் கனம் நமக்கு தெரியும் கடுமையான கடுமையான வெற்றி ஆர்ப்பரித்தவர்கள் இதுவரை இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு வரலாறு நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் மக்காவில நபி இருந்த காலத்துல ஒரு திரவன் நபி அவர்கள் சுஜூத்துக்கு போனாங்க சுஜூத்ல இருக்கும் போது பக்கத்துல ஒரு கைவர்கள் கூட்டம் அபூஜகளுடைய தலைமையில பேசிட்டு இருந்துச்சு அதுல சொன்னாங்க வெட்டப்பட்ட ஒட்டகத்தினுடைய முழு கொடலையும் உள்ளே இருக்கிற அசுத்தங்களோட அப்படியே தூக்கிட்டு வந்து முகமது நபி மேல சஜிதாவில் இருக்கும்போது அப்படியே போடணும் இது ஒரு ஒப்பந்தம் ஒரு பேச்சு நடக்கிறது அந்த கூட்டத்திலே இருந்த ஒப்பை அப்படிங்கிற ஒரு நருத்திரவான் ஒரு மூதவி அதுக்கு தயாராகிறான் நபி எப்பவுமே சுஜூது நீண்ட நேரம் சுஜூது செய்வாங்க போய் அந்த ஒட்டகத்தினுடைய குடல் பகுதியை முழுமையாக ஒரு ஆண் ஒரு இளைஞன் தூக்கிட்டு வர முடியாம தூக்கிட்டு வந்து நபி அவர்கள் சஜிதாவில் இருக்கும்போது அப்படியே மேல போட்டான் கை கொடுத்து அந்த நேரத்தில் நபி அவர்கள் பெயர் சொல்லி அங்கே சபையில் இருந்து ஏழு பேரையும் அபூஜக உமையாவது ஒரு முக்கியமான விஷயத்தை முப்பின்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே நாம் நம்முடைய தேவைக்காக நாம் அல்ல உருக்கமாக கேட்கிறோம் கேட்ட உடனே கையேந்த உடனே சமர்ப்பிச்சேன் மனவேதனை சபித்தார்கள் சுமார் பத்து வருஷங்கள் அத்தனை பேருடைய அது மட்டும் இல்லாமல் விடிந்தால் காலை பதில் கலம் கூட போகிறது வெள்ளிக்கிழமை நாயகம் அந்த யுத்தம் நடக்க போற களத்தை ஒரு பார்வையிடுறாங்க அப்துல்லா மசூது அடையாளம் காட்டுவாங்க இங்கேதான் இவனுடைய தலை விழும் பேர் சொல்லி பேர் சொல்லி நபி இடம் காட்டுனாங்க இந்த இடத்துல இவன் தர விழும் இந்த இடத்துல இவன் தலை விழும் இன்னொரு தகவல் சஹாபாக்களிலேயே திருக்குர்மான இருக்கும் போது நபி அவர்கள் நவியாக அனுப்பப்பட்ட நாலாவது வரும் ரமதானுடைய மாதத்துலதான் காலத்துள்ளாவ சத்தம் போட்டு சத்தம் போட்டு குர்வானை ஒரு முறை ஓதினார்கள் என்று சொன்னேன் அதுக்கு முன்னாலே அப்துல்லாஹின் மசூதிரதியில் தான் ஒரு வந்து சத்தம் போட்டு புராண ஓதா சூரத்து ரஹமான் அர் ரஹமான் சூறாவ சத்தம் போட்டு ஓத ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அக்கப்பக்கா சூழ்ந்த பட்டையை கிளப்பிட்டாங்க ரத்தம் கொட்டுது இது சிரிக்கிற தகவலான்னு கேட்காதீங்க பின்னால கேட்டீங்கன்னா சிரிக்கிற தகவல் காது கிழிஞ்சு போச்சு அப்துல்லாஹின் மசூத் வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா அப்துல்லாஹின் மசூத் ரதி ரொம்ப குள்ளமானவங்க கையெல்லாம் சூப்பி போயிருக்கும் கைகால்லாம் ஒரு நல்ல ஆகாரு பானுவான இளைஞர் நிமுத்து உட்கார்ந்தா எவ்வளவு இந்த உண்மத்துல சத்தம் எட்டு உரத்த குரல் முதல்ல குர்மான் போதுன்னு ஆசாமிய காதோட நபியை தேடி வர்றாங்க நபி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நபி சிரிச்சுக்கிட்டு யார சொல்லாம் காதை கிழிஞ்சு போச்சு சிரிக்கிறீங்களே சொன்னாங்க வந்துட்டு போனாரு அடிச்சு காதை கிழிப்பானோ அவனுடைய கழுத்தை நீங்க தான் சொல்லிட்டு போனாருண்ணா இது எப்ப நடந்தது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட நாலாவது ஆண்டுக்கு முன்னால் நடந்தது எவன் உங்களை அடிச்சு காதை கழிச்சானோ அவனுடைய கழுத்தை அடிச்சு காதை கழிச்சானே அபுதுகலு அடிச்சு கால கழுத்தவனுடைய கழுத்தை நீங்க தான் முடியல வீழ்த்தியது இரண்டு இளைஞர்கள் சிறுவர்கள் தேடி வந்தாங்க ஏன் ஒரு போர் உறுப்பு சட்டைகள் அவருடைய உடமைகள் புகழ் பெற்ற வெள்ளி புடி போட்ட ஒரு வெள்ளி புடி போட்ட புகழ் பெற்ற அபுஜக மாடமை தனம் அறியாமையின் தந்தை அபூஜக அவனுடைய இயற்பெயர் அபுல் ஹகம் ஞானத்தின் தந்தை அபுஜகிறது ரொம்ப பிடிக்கும் குறிப்படுக அறுத்து முடிச்சு வர முடியாம ஒரு குச்சியில குத்தி தள்ளிட்டு வந்தாங்க பலவீனமான உடல் பார்த்துக் கொள்ளுங்கள் நாலாவது வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க நடந்து முடிஞ்ச உடனே எத்தனை பேர் டோட்டல் எதிரிகளில் எழுபது பேர் வீழ்த்தப்பட்டாங்க எல்லி நகையாடியவர்கள் இஸ்லாமத்திற்கும் பெருக்க துன்மார்க்கர்களாக திகழ்ந்தவர்கள் எழுபது பேர் வீழ்த்தப்பட்டாங்க முஸ்லீம்கள் இழப்பின் பதினாலு பதினாலு வீரர்கள் எட்டு பேர் அன்சாரிகள் ஆறு பேர் முஹாதிர்கள் ஆறு பிளஸ் மொத்தம் பதினாலு பேர் வெட்டப்பட்டவர்களுடைய எழுபது தலையை உள்ள போட்டுட்டு நபி அந்த தலையை பார்த்து பேசினாங்க புகாரியில இடம் பெற்று இருக்கிற உருதுல செத்து போன பணத்தை பார்த்து பேசுறீங்களா போதுன்னு கேட்டாங்க செத்து போன பணம் பணத்தை பார்த்து பேசுறீங்களே சொன்னாங்க நான் சொல்லுவதை அவர்கள் அவர்கள் பத்து வருஷத்துக்கு கூட சுமார் ஆறு மாசம் கம்மி ஒன்போதரை வருஷம் வாழ்ந்தாங்க அல்லாஹருடைய தூதரோடு ஆனால் இந்த தீனுடைய ஞானத்திலே பெரும் பகுதியை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் தீனுடைய சரி பகுதியை இந்த கற்றுக்கொள்ள இருந்த பெரும்பாலான பேர் தெரியாது அரபியர்கள் அவர்களுடைய புல பெயரை கொண்டு போவாங்க இன்றைய வரலாற்று கணிப்பின்படி சுமார் நாலாயிரம் நபிக்கும் இப்ராஹிம் இஸ்மாயில் நபிக்கு உள்ள கால இடைவெளி சுமார் மூவாயிரத்தி சில்லறை ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது மூவாயிரத்தி சில்லறை ஆண்டுகள் இஸ்மாயில் நபி வரைக்கும் பெயர் பாதுகாக்கப்படுது அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை இதுக்கு அழிமுல் அன்சாப்ங்கிறது அழிமுல் அன்சாப்ல தேர்ந்தவங்க சரி நான் எங்க சொன்னா அதர பதிர்காலத்தில் இருக்கிற கேணியில பணத்தை பார்த்து பேசுனாங்க உமரது எல்லாம் கேட்டாங்க பணத்தை பார்த்து பேசுறீங்களு கேட்டாங்க நவி சொன்னாங்க நீங்க விளங்குறது மாதிரியே தெளிவா அவங்களும் விளங்குறாங்கண்ணா அதாவது அன்னை ஆயிஷா சித்திய காரதிய வித்தியாசம் நாற்பது வயசுக்கு மேல வித்தியாசம் அவங்க சொன்னாங்க ரஹ்மல்லாஹ் உமருக்கு அல்லா ரஹ்ம செய்யட்டும் நபி சொன்ன தகவல் சரிதான் இவர் வார்த்தையை தவனாக புரிந்து கொண்டார் நபி சொன்னது நீங்க கேக்குறது மாதிரியே தெளிவா அவங்களும் கேட்கிறாங்க வார்த்தையை பயன்படுத்தல நீங்க அறிகிறது மாதிரியே தெளிவா அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சொன்னாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு நவி சொன்ன வார்த்தை சொன்னாங்க உங்களுடைய வார்த்தையை கேட்க செய்ய முடியாது நீங்க பேசுறா கேட்க மாட்டாங்க நல்லா சொல்றான் அப்புறம் எப்படி நபி நான் பேசுறத கேட்கிறாங்க சொல்லி இருப்பாங்க நான் சொன்னதை முன்னால் நான் சொன்னதை தெளிவாக அறிகிறார்கள் அனுபவித்து உணர்ந்து அறிகிறார்கள் கேட்க மாட்டாங்களா ஒரு நீண்ட விவாதம் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் இரண்டாவது வருஷம் ஹிதிரி இரண்டாவது வருஷம் நடந்தது வரலாற்றுல என்ன மாற்றம் ஏற்படுத்தாங்க இஸ்லாமிய அதாவது முஸ்லீம் அல்லாத மக்கள் ரெண்டு விதம் ஒன்னு இருக்கு ஈமானை ஏற்காம குஃபுல காஃபிரா தெளிவா இருக்கிறது ஒரு வகை இன்னொன்று இருக்கு முஸ்லீம்கள்ட வந்தா தன்னை முஸ்லீம்களாக காட்டிக்கொள்வது காஃபிரிடம் போனால் அவங்களுடைய நெஞ்சத்துல குஃபரத்தா வச்சிருக்கிறது காபிரா நடந்துக்கிறது மார்க்கத்தினுடைய கணிப்பின்படி இவர்களும் மாற்றார்கள் தான் இவர்களும் மாற்று மதத்தார்தான் நடிக்கிறதுனால இவங்களுக்கு வரலாற்றிலே நீளமான காரணங்கள் இருக்கிறது அதுக்கு முத காரணம் சொல்லுவாங்க மதீனாவுக்கு நவி வந்ததுக்கு அப்புறம் இனமே உருவாச்சு மக்காவிலே இருக்கும் போதெல்லாம் யாரும் கிடையாது உருவாக வேண்டிய நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஹிதிரி இரண்டாவது ஆண்டு பதிர்களத்துல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட இந்த கடும் பெரும் வெற்றி மக்களில் இஸ்லாத்தை எதிர்ப்பவர்களுக்கு ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தியது யாரெல்லாம் தெளிவாக இஸ்லாத்தை எதிர்க்க தைரியம் இல்லையோ நாளைக்கு முகமது மார்க்கம் வென்று ஜெயிச்சிருச்சுன்னா நாம பாதிக்கப்பட்டு போவோம்னு பயம் அவங்க வெளிப்படையா நினைக்க ஆரம்பிச்சாங்க அந்த நான் வெளியூர் மக்கள் ஆசிரியர் எழுதுவாங்க அந்த ஊர்ல இந்த அப்துல்லா எவ்வளவு புகழ் பெற்ற நல்ல மனுஷன் கேட்டீங்கன்னா கருத்து வேறுபாடு இல்லாமல் ஐந்து கூட்டமும் ஒன்று சேர்ந்து இவனை மாற்ற திட்டமிட்டிருந்தார் மதீனாவுடைய அரசர் முடிசூடா மன்னனாக இருந்தவர் முறையாக முடிசூட வேண்டும் என்று விரும்பினார்கள் அவங்களுக்குள்ள ஆயிரம் வேறுபாடு இருந்தார்கள் அப்துல்லாவா மலிகா மன்னனா மாத்தறதுல வேறுபாடு இல்லை நல்ல வருகைக்குனால மக்கள் நபியை முன்னோக்கிட்டாங்களே இழப்புணர்வு போச்சேங்கிற அந்த வெறி இவனை அந்த கௌமுக்கே அந்த கூட்டத்துக்கு இவனை இவன் முனாஃபு சையிது முனாஃபுக்கானதுக்கு காரணம் இதுதான் நபியனுடைய வருகையினால் இவன் இழந்த இழப்பு வரலாற்று சொல்றாங்க பதவி வெறி பதவி ஆசை சிலரை இப்படியும் மாத்திர பதவியில கூடுதலான மோகம் இருந்தால் அதுக்கு நல்ல முன்மாதிரியாக கொள்ள வேண்டியது அப்துல்லாஹில் உபயோகித்தான் சில நேரங்களிலே தவறான வழியில தவறான போக்கிலே எல்லா அரசூலுடைய கோபத்திற்கு ஆளாகும் இலக்கிலே நம்ம சென்று விடுவது ி ரெண்டாவது ஆண்டு தான் அதுக்கப்புறம் தான் இதை முனாகுத்துகிற டீம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது அப்படியே தொடர்கிறது அன்பிற்குரிய பெருமக்களே நாம் இன்று தொடர்ந்தது நபி அவர்களை எதிரை செஞ்சு மதீனாவுக்கு வந்ததிலிருந்து ஆரம்பித்து பதிருப்போர் வரை பதிரு போர் வரை பதிருப்போருக்கான இன்னும் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது பதிருப்போரிலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு எல்லாம் நிறைய உயர்வை கொடுத்துட்டான் நிறைய உயர்வு கொடுத்துட்டான் ஒரு தடவை அப்துல் ரஹ்மானது அன்னை ஆயிஷா சித்தியக்காரதி அவங்கள்ட்ட முறையீடு செய்யறாங்க என்ன முறையீடு செய்யறாங்க வருமானத்தை சம்பாத்தியத்தை அல்லா கூலிய துன்யாவிலேயே கொடுத்து குடிக்கிறான் போல் தெரியுது நான் அவங்களுக்கு அல்ல சாதாரணமான கொடுப்பு கொடுக்கல அவங்களுடைய வரலாற்று பின்னணியை கொஞ்சம் குறிச்சு நான் சொன்னேன்னா நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் அப்து ரஹ்மான் இருக்கு ஆரம்ப காலத்திலேயே அபுபக்கர் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அபுபக்கருடைய நேரடி இந்த இஸ்லாத்துக்கு வந்தவங்க இரண்டாவது டீம்ல உள்ளவங்க இவங்க ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமானவங்க இவங்க இதனை செஞ்சு மதீனாவுக்கு வந்தவுடனே நபி அவர்கள் அப்படிங்கிற மதீனாவிலேயே பெரிய செல்வந்தர் கூட இவரை செட்டா சேர்த்து விட்டாங்க மக்காவிலிருந்து வர்ற ஒரு தியாகியையும் மதீன உள்ளூருக்காரரையும் ரெண்டு பேரையும் சகோதரர் நபி செட்டு சேர்த்து விடுவாங்க இவர் தேவையை அவர் அவர் தேவைக்கு இவர் ஒத்துழைப்பா இருந்து பேரு உடன்பிறப்பு ஒப்பந்தம் செட்டு சேர்ந்து விட்டுருவாங்க சிக்கலா போயிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தனித்தனியா செட்டு சேர்த்து விடுவாங்க இளைஞரும் கூட நல்ல வேகமான ஆளு அப்துமாரின் சொன்னாங்க இந்த ஊர்லயே பெரிய பணக்கார்தான் என்னுடைய சொத்துல பாதி சொத்தை எடுத்துக்கோங்க மதியனத்து குடிமக்கள் எல்லாமே விவசாயிகள் என்னுடைய நிலத்துல பாதி நெ நிலத்தை பங்கிக்குங்க எல்லாத்தையுமே பாதி பாதி தர்றேன் நீ வச்சுக்கங்க நான் ஒரு வியாபாரி அப்ப நிலத்தை ஏற்ற கொடுத்து நான் என்ன பண்ண போறேன் நான் ஒரு வியாபாரி அதெல்லாம் எனக்கு சரியா வராது எனக்கு கடத்தெருவு எங்க இருக்குங்கிற விளாசத்தை கொடுங்க நாங்க சந்தை கூடும் இடத்துக்கு வந்தாங்க எதுமே இல்லாம வெறும் ஆளா வந்தாங்க ஒரு ஆட்டை கரைய பேசி வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு வித்து ஒரு திருகத்துக்கு ஒரு ஆட்டை வாங்கினாங்க வித்தாங்க வாங்கி கைமாத்தி விட்டுகம் சம்பாதிச்சாங்க மதினாவில் அவங்க சம்பாரிச்சது ஒரு திருகம் ஆனா அவர்களுடைய சொத்தின் மதிப்பு இன்றைய மதிப்பின்படி முப்பாயிரத்து கோடி ரூபாய் சொத்துக்கள் அவர்களுடைய சொத்தின் மதிப்பு மூவாயிரத்து யூகமாக நான் சொல்லவில்லை முறைப்படி இஸ்லாமிய பாக பிரிவினை ஒவ்வொருத்தருக்கும் முப்பத்தி ரெண்டில் ஒரு பங்கு சொத்து கிடைக்கும் முப்பத்தி என்ன கணக்கு இது பாக பிரிவினை கணக்கு நாலு மனைவி ஒருத்தருக்கு இருந்து அவருக்கு குழந்தைகள் இருந்தால் மனைவிமார்கள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஒரு பங்கு கிடைக்கும் ஒரு பங்கு கிடைக்கிற ஒரு தீனார் என்பது இன்றைய கணக்குப்படி நாலு கிராம் புள்ளி முன்னூத்தி ஐந்து தங்கத்துக்கு சொல்றது ஒரு கிராம் தங்க என்னவோ அந்த ரேட் பெருக்குங்க விடை சுமார் நூறு கோடி ரூபாய் வரும் விடை சுமார் எண்பதுக்கு இன்றைய மதிப்பு நூறு கோடி ரூபாய் என்றால் மதிப்பு முப்பாயிரத்து மதீனாவுக்கு வரும்போது எதுவுமே இல்லாம ஒரு வியாபாரிகிட்ட ஆட்ட வில பேசி வாங்கி இன்னொருத்தருக்கு ஒரு ரூபாய்க்கு வாங்குறத ரெண்டு ரூபாய்க்கு வித்து அவர்கிட்ட ஆட்டுக்கார்ட ஒரு ரூபாயை கொடுத்துட்டு தான் ஒரு திருகம் சம்பாரிச்சாங்க முத அவர் மௌத்தாகும் போது அவருடைய சொத்தின் மதிப்பு மூவாயிரத்தி கோடி ரூபாய் இதுல அறிஞர்கள் நமக்கு ஒன்று சொல்லுவார்கள் பாடம் சொல்லுவார்கள் அல்லாவுடைய அடைவதற்கு தகுதியாக நல்ல மனிதனாக வாழ்வதென்பது இல்லாமையிலே ஏழ்மையிலே இருந்தால்தான் சாத்தியம் என்பதில்லை ஒரு மனிதன் அவனுடைய வாழ்வின் எந்த பகுதியில் இருந்தாலும் இல்லாமையிலோ இல்லாமையிலோ கடும் பெரும் சொத்து சுமையிலோ அறியாமையிலோ நிறைய கற்றவராகவோ வாழ்க்கையின் எந்த நிலையில் இருந்தாலும் மனோநிலை சரியானவனாக அல்லாஹுவை முன்னோக்கியவனாக இருந்தால் எல்லா நிலையிலும் அல்லாகுவை அடைய எல்லா நிலையிலும் ஒவ்வாயிரத்தி கோடி ரூபாய் வரவு செலவு பண்ணை இவங்க ஒரு தருணத்துல விட்ட இடத்திற்கு வருகிறேன் அன்னை ஆயுஷான் ஆகிட்ட வந்தாங்க அல்லாஹ் எனக்கு கொடுக்கறத பார்த்தா கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது என்னுடைய நன்மைகள் எல்லாம் கொடுத்து தீர்க்கப்பட்டு விடுமோ என்று எண்ணி அன்னை ஆயுஷான் ஆகி சொன்னாங்க கவலைப்படாதீங்க இப்ப ஹயாத்தோடு ஒவ்வொருத்தருக்கும் நாலாயிரம் திருகம் அன்பளிப்பா கொடுங்க ஒவ்வொருத்தருக்கும் நாலு ஆயிரம் திருக அன்பளிப்பா கொடுங்க பதிரி சகாபிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவங்க இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நாலாயிரம் திருகம் கொடுத்தாங்க கொடுத்து அவர்களுடைய சொத்து சுமையை ஓரளவுக்கு குறைச்சதா திருப்தியா இருந்தாங்க சில நாட்கள் இடைவெளியில போல இவர்களுடைய வியாபார குழு வந்தது கணக்கிட்டு பார்த்ததில் இவர் கொடுத்து மடங்கு எவ்வளவு கொடுத்து குறைச்சிருந்தாரோ அதை அப்படியே பெற்று வந்திருந்து திரும்ப ஓடி வந்தார் அன்னையே நீங்க சொன்ன ஐடியாவை அது ரெண்டா திரும்ப வந்திருக்கு பதிரப்போரிலே பங்கு பெற்ற சஹாபிகள் சகாபாக்கள் இனத்திலேயே உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள் ஒரு வரலாறு ஒன்றையும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன் பதிருப்போரில் கலக்காமலே கலம் காணாமலே இருப்பிடத்தில் இருந்து கொண்டே சிலருக்கு பதில் போரில் கொண்ட அந்தஸ்து அவர்களுடைய கட்டளையின் அதில் ஒருவர்கள் அதாவது நவியனுடைய மகள் அன்னாருடைய மனைவி உடல் குறைவாக இருந்ததால் பராமரிப்புக்காக நீங்க வராதிங்க உள்ளூர்ல இருங்க நீங்க போர்ல கலந்துகிட்ட வெற்றி கிடைத்தால் வீரர்களுக்கு கொடுக்கும் பங்கு உங்களுக்கும் உண்டு அப்படின்னு நபி வாக்கு கொடுத்தாங்க அதனால அவங்க வரலை நபி அவர்கள் பதிருப்போருக்கு போயிருக்கும் போதே களத்தில் இருக்கும் போதே நபியினுடைய மனைவி அதாவது உஸ்மான் ரதியல்லாஹுடைய நபியினுடைய மகள் உஸ்மானுடைய மனைவி ரதியல்லா மௌத்தாகி அடக்கம் பண்ணிட்டு கபிரஸ்தானுடைய தலமாட்டில் நிற்கும் போது தான் பதிருப்போரில் வெற்றி என்ற செய்தியே வந்தது அது உஸ்மானுக்கு செய்தி கிடைத்தது தன்னுடைய மனைவியின் தளமாட்டில் நின்றிருக்கும் போது கிடைச்சது அல்லாஹ் அருபுல்லின் மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய தோப்பத்தை நம் அனைவருக்கும்